லட்சணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் மில்க் எம்எல் சுகர் நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் கீ நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம முந்திரி இருநூத்தி ஐம்பது கிராம் சொல்லிக்கலாம் ஒரு நாலு முந்திரி தனியா எடுத்து வச்சுக்கலாம் கார்னிஷிங்காக மீதி மிந்திரிய டிரை பேன்ல வச்சிருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் போட்டு நல்ல டிரை பேன்ல வறுத்துட்டு அதை ஆறு வச்சுட்டோம் ஆறுஞ்சதும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிட்டு அந்த ஓனல்லையே எடுத்துக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சுப்போம் ஒரு டேபிள் நெய் விட்டு இந்த கார்னிஷிக்காக எடுத்து வச்சுக்கொள்ள அந்த முந்திரியை போட்டு அதை வறுத்து அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம் அந்த ஓனல்லையே கொஞ்சம் நெய் போட்டு இந்த பவுடர்டு காஷ்யூ பவுடர் இருக்குல்லையே அதை எடுத்து போட்டு நல்லா நெய்ல வதக்கிப்போம் நெய்ல நல்லா வறுத்துட்டு பால் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பால் இந்த முந்திரி பவுடர் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டி பாதம் வரும் இல்லையா அப்ப வந்து சக்கரை கொட்டிடலாம் சர்க்கரை கொட்டிட்டு நல்லா கலந்து விடுவோம் சக்கரை கரைஞ்சதும் கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அரிசி மாவு ஒரு பவுல எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊட்டு அதை கரைச்சிக்கலாம் அரிசி கரைச்சிட்டு அந்த கரைச்சி அரிசி மாவு எடுத்து அந்த காஷு பவுடர்ல கலந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்ல வச்சுக்கலாம் ஸ்டவ் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா கலரிட்டே இருக்கணும் இல்ல கொஞ்சம் கீ ஊத்திடுவோம் கீ ஊத்திட்டு நல்லா கலரிட்டே இருந்தோம் அது கெட்டியா அல்வா பதத்துக்கு வரும் அப்போ இந்த வருத்த வச்சிருக்க கேஷோ இருக்கல அது மேல கார்னிஷ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்தி கேஷோநட் அல்வா தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்